நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் பரந்தாமன் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாருங்களாங்க அவருக்கு ஒரே ஒரு பையன் இருந்தானா அந்த பையன் பேரு பரத் இவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் இவங்க அப்பா என்ன பண்ணுவாரு இந்த பரத் கேட்ட செல்ல வங்கி தருவாருங்களாங்க ஏன்னா அவங்க அம்மா இல்லையா அவரு தட்டவே மாட்டாரான் இப்படியே எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாராம் இந்த பையனும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட எதுனாலும் கேட்டு கேட்டு வாங்கிக்குவானா இப்ப கூட ரீசன்டா ஏதோ ஜி பிளஸ் ஒரு மொபைல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அவன் கேக்குறான் புதுசா ஒரு மொபைல் தான் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிருவேன் செம்மையா இருக்கு எல்லா ஃபியூச்சர்ஸும் அதுல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வாங்கிட்டானா இப்படியே வந்து செலவழிக்கிறதுக்கான என்னென்ன வழி இருக்கோ அதை மட்டும் தான் அவன் செஞ்சிட்டு இருந்தான் போல அவங்க அப்பாவுக்கு ஒரே கவலை வந்துருச்சு ஏன்னா உழைக்கிற வயசு வந்துருச்சு சம்பாதிக்கிற வயசு வந்துருச்சு ஆனாலும் இவன் இன்னும் இப்படி வெட்டியா செலவு பண்ணிட்டு இருக்கான் சோம்பேறியா இருக்கான் ஊதாரியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலை அதிகமாயிருச்சு இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியாம அந்த பையன்கிட்ட பயங்கரமா ஒரு நாள் கடுமையா பேச ஆரம்பிச்சுட்டாரான் டே பரத் இனிமே வந்து நீ நான் ஒரு ரூபா கூட உனக்கு தரமாட்டேன் அவனுக்கு ரொம்ப வருத்தம் என்னடா அப்பா எப்பயுமே இப்படி பேச மாட்டாரு ஆனா இந்த மாதிரி பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த வயசு இதுல ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டு அவன் வெளியில கிளம்பிடுறானான் வெளியில போயிட்டு ஒன்னும் எங்க வேலையும் கேக்காம என் பாட்டுக்கு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்தி சினிமாலாம் பாத்துட்டுங்கள்ட்ட டீம்மாச்சான் ஒரு நூறுபா கடன் கொடுறான் வாங்கி உனக்கு தந்துறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா இவன் தான் மிகப்பெரிய பணக்காரனாச்சு அதனால ஃப்ரெண்ட்ஸுங்களும் கேட்ட உடனே குடுத்துட்டானுங்க உடனே ஃபர்ஸ்ட் நாளே எடுத்துட்டு வந்து உள்ளார அப்பா கிட்ட நூறு ரூபாய குடுத்துறான் குடுத்த உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு எந்த இதுவும் கேட்காம வீட்டுல ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு பாத்துட்டே இருந்தானா அவங்க அப்பாவும் எரிச்சு முடிச்ச உடனே இவனை நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான் சரி அப்படின்னு அவனும் போய் சாப்பிட போயிட்டான் ரெண்டாவது நாளும் இவன் என்ன பண்றான் அதே மாதிரியே போறான் வெளியில ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துறான் திரும்ப அதே மாதிரி பசங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்து திரும்ப வந்து கொடுக்குறான் ரெண்டாவது நாளும் ரெண்டாவது நாள் கொடுத்தப்பயும் அவங்க அப்பா அதே மாதிரி விளக்கில் காமிச்சு அந்த பணத்தை எரிச்சிட்றாரு எரிச்சிட்டு திரும்ப போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு அவனும் போயிடுறான் இப்படியே போயிட்டு இருந்ததுங்களா அடுத்த நாள் என்னாச்சு அப்படின்னா இவன் பரத் போறான் அவனுக்கே என்ன தோணுச்சுன்னு தெரியல சச்சே என்ன ரெண்டு நாளா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கு போய் அவன் ஏதோ ஒரு வேலை கேட்டு அந்த வேலை செஞ்சு சம்பாரிச்சு வாங்கிட்டு வந்த பணம் அந்த நூறு ரூபாய் எடுத்துட்டு வந்து மூணாவது நாள் கொண்டுட்டு வந்து அப்பா கையில் கொடுக்குறாரு கொடுத்த உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு அவங்க முன்னாடியே அந்த விளக்குல எரிய வைக்கிறாரு இவனுக்கு தாங்க முடியல அப்பா என்ன செய்யறீங்க பணத்தை போட்டு எரிச்சா என்ன ஆகுது இப்படிதான் இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதிகமான பதட்டம் அப்படின்னு கேட்டவுடனே சரி அப்படின்னு சொல்லி அப்ப இன்னைக்கு தானே நீ உழைச்சிட்டு வந்த இன்னைக்கு தானே நீயே சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறாராம் ஆமாப்பா எப்படிப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பரத் கேக்குறானா அதுக்கு பரந்தம்மன் சொல்றாரா ரெண்டு நாளா நான் வந்து பணத்தை எரிச்சேன் அப்ப உனக்கு அது தெரியல அதனுடைய அருமை தெரியல ஏன்னா அது நீ உழைச்சிட்டு வந்த பணம் இல்ல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு நான் எரிக்கும் போது உனக்கு ஏன் அவ்வளவு பதட்டம் வந்தது நம்மளா உழைச்ச பணம் இல்லையா அதனால எப்பயுமே நீ உழைச்சி உன்னுடைய சம்பாத்தியத்துல வாழ்ந்தாதான் நீ பணத்தை சேர்த்து வைக்க முடியும் இந்த மாதிரி ஊதாரித்தனமா இருந்தா நாளைக்கு உனக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது அது சரியாகாது இல்லையா அதனாலதான் நான் இந்த மாதிரி இனிமே ஒழுங்கா நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்தாதான் உனக்கும் அந்த பணத்தினுடைய அருமை தெரியும் உனக்கு நான் படிப்பை கத்து கொடுத்தனே தவிர எந்த வழியில சம்பாரிச்சு எப்படி சேமித்து வைக்கணும்ன்றத உனக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டேன் அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரான் அதுக்கு பரத் அப்பா தான் அவனுக்கு புரியுதுதான் ஆமாப்பா நானும் எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட போயிட்டு ஜாலியா ஊற சுத்தி வெளிய இது பண்ணிட்டு வரும்போது எனக்கு அந்த அருமை தெரியல உண்மையாலுமே நான் சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்த பணத்தை நீங்க இதாகும்போது எனக்கு வருத்தம் தாங்க முடியல இனிமே நான் உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நீ பொறுப்பான பிள்ளையா நான் இருப்பேன்பா இனிமே நான் சம்பாரிச்சு உங்களுக்கு எல்லாமே நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சந்தோஷமா சொல்றான்னா அவங்க அப்பா பரந்தம்மனுக்கு ஒரே சந்தோஷம் நம்மளோட பையன் இந்த மாதிரி மாறிட்டான் அப்படிங்கறதுனால ஆம் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே பிள்ளைகளுக்கு படிப்பை கற்றுக் கொடுப்பது போல் உழைப்பையும் சேற்று கற்றுக் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம்